வணக்கம் நற்றினை அன்பு சொந்தங்களே இன்றைய குரல் தரும் அமுதம் நிகழ்ச்சிக்காக உங்கள் ஈரோடு தமிழரசு வாருங்கள் திருக்குறளை ரசிப்போம் தவறுகள் என்பது இரண்டு வகையாக உண்டு ஒன்று நம்மை அறியாமல் செய்து விடுவது ஆனால் மற்றொன்று நம் நெஞ்சம் அறிந்து செய்யக்கூடிய தவறுகள் நாம் அறியாமல் செய்ய தவறுகளுக்கு நாம் பொறுப்பாக மாட்டோம் ஆனால் நம் நெஞ்சமறிந்து செய்யக்கூடிய தவறுகளுக்கு யார் பொறுப்பாவது நிச்சயமாக நாம் தானே பொறுப்பாக முடியும் ஏனென்றால் இந்த தவறு தீங்குகள் நேரும் என்று நமக்கு தெரியும் அவ்வாறு தெரிந்திருந்தும் கூட நாம் அந்த தவறுகளை செய்வோம் தான் அந்த தவறுகளுக்கு நாமே பொறுப்பேற்க அல்லது பொறுப்பேற்க வேண்டும்னு சொல்றாங்க அப்படியானால் நாம் செய்த தவறுகளுக்கு அல்லது அந்த தவறுகளில் வெளிவர என்ன வழி உண்டு அப்படி நான் செய்த தவறு விமோச்சனமும் கிடையாது இருக்கோம் அப்படின்னா இன்னைக்கு நாம தப்பு பண்ணிடுறோம் இந்த தவறு திருத்துறதுக்காக கோயில் கோயிலாக ஏறி மன்னிப்பு கேட்பது அல்லது நல்ல காரியங்களில ஈடுபடுவது தவத்தை மேற்கொள்வது போன்ற செயல்களிலே நாம் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறோம் ஆனால் செய்து முடித்த தவறுக்காக எவ்விதமான விமோச்சனங்களும் கிடையாது ஒரு முறை தவறு செய்துவிட்டால் அந்த தவறிலிருந்து நாம் வெளிவர எதை செய்தாலும் நிச்சயமாக முடியாது ஏனென்றால் அந்த தவறுகளை நாம் நம்முடைய நெஞ்சம் அறிந்து செய்திருக்கிறோம் நெஞ்சம் அறிந்து செய்த ஒரு செயலுக்கு ஒரு பொழுதும் விடுபட வழியே கிடையாது நம்ம பெரும்பாலானோர் என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறோம் அதிக பக்தியுடைய பெண் ஆகையால் இறைவன் என்னுடைய தவறுகளை மன்னித்து விடுவார் அல்லது நான் மிக கடுமையான தவத்தினை மேற்கொண்டு அதன் வழியாக இறைவனிடம் வரங்களை பெற்றிருக்கிறேன் ஆகையால் தவறுகள் செய்தால் அது மறைந்துவிடும் அப்படின்னு நம்புறோம் நிச்சயமா நம்முடைய ஏனென்றால் கூறும்பொழுது ஒருவன் தன்னுடைய நெஞ்சமறிந்து தவறுகளை செய்துவிட்டு அதன் பிறகு எவ்வளவு உயரம் அல்லது எவ்வளவு கடுமையான தவத்தினை மேற்கொண்டாலும் அதனால் ஒரு பயனும் ஏற்பட போவதில்லை அப்படின்னு சொல்றார் அப்படியானால் நாம் தவத்தினை மேற்கொண்டால் கூட அந்த தவறிலிருந்து விடுபட முடியாது என்று வள்ளுவர் சொல்கிறார் என்றால் அந்த தவறு நிச்சயம் யார் பொறுப்பு நாம் தானே பொறுப்பாக கூடும் ஆகையால் தவறு செய்துவிட்டு பிறகு வருந்துவதை விட இயன்றவரை தவறு செய்யாமல் வாழ வேண்டும் தவறு இல்லாமல் அறத்தோடு வாழ முயற்சித்தால் நிச்சயமாக நாம் யார் ஒருவராலும் தூற்றப்பட மாட்டோம் அப்படிங்கிறது உண்மை திருக்குறள் அறத்துப்பால் அதிகாரம் இருபத்தி எட்டு கூடாளுக்கம் குரல் எண் இரு குற்றப்படின் இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும் மீண்டும் சந்திப்போம் நன்றி